அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு செவியிர் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என் திருவள்ளுவர் இந்த கேள்வி அதிகாரத்தை இந்த குரலோட நிறைவு செய்கிறார் இந்த குரலுடைய சாரம் என்னன்னு கேட்டால் சாப்பிட்றதனுடைய நோக்கம் இந்த உடம்ப வாழ வச்சு அதன் மூலமாக உயிரானது உள்ளத்தில் சிறந்த அறிவை பெறணும் அறிவுபூர்வமாக வாழ்கிறதுக்கான அறிவை கல்வி கேள்விகளால் பெற வேண்டும் அதாவது முறையாக ஆசிரியரிடமிருந்து கற்க வேண்டும் தானும் சுயமாக சிந்திக்க வேண்டும் மற்ற குருமார்களெல்லாம் இதே விஷயத்தை எப்படியெல்லாம் அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள் என்பதை கேட்க வேண்டும் ஒரு குருவினிடம் முறையாக படிக்க வேண்டும் அதுதான் கல்வி அறிவுடைமைங்கிறது சுயமாக சிந்திக்கக்கூடிய சக்தி கேள்விங்கிறது மரபு நெறிப்படி கருத்துக்களை எல்லாம் ஆழமாக சிந்தித்து சமூகத்துக்கு சொல்லிக்கொண்டிருக்கிற எண்ணற்ற குருமார்கள் அவர்களிடமிருந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்திலே மரபு நெறி மீறாமல் உபதேசிப்பார்கள் அதையெல்லாம் மனசில் வாங்கி கொண்டா நம்முடைய அறிவு பறந்து வளரும் நமக்கும் சமூகத்துக்கும் நன்மை கொடுக்கும் அதுதான் கேள்வியினுடைய பயன் ஆக இந்த அறிவுடைமை கல்வி கேள்வி கல்லாமையும் இருக்குது கல்லாமைங்கிறதும் படிக்கணுங்கிற அர்த்தத்தை தானே சொல்லியிருக்கு எதிர்மறையில் ஆகவே இந்த அறிவுடைமை கல்வி கல்லாமை கேள்வி இதனுடைய தொடர்பை புரிஞ்சுக்கணும் இன்னும் பு பேதைமை புல்லறிவாண்மையை பற்றியும் சொல்லியிருக்கேன் அறியாமை இருக்கக்கூடாது அல்பமாக சிந்திக்கக்கூடாது ரொம்ப பிராடாக சமூகத்தினுடைய நன்மையை முன்னிட்டு நன்றாக ஆழமாக சிந்திக்கணும் அது மட்டும் போறாது கல்வி கற்கணம் கேள்வி கேள்வியை பெறணும்னு பார்த்துருக்கோம் இந்த அறிவு நலத்துக்காக ஆக இந்த குரலில் என்ன சொல்கிறார் செவியிற் சுவையுணரா காது வழியாக நுகரப்படும் சுவைகள் மனசு காது வழியா புத்தினே சொல்கிறேன் இருக்கிற பகுத்தறி ஆற்றலானது பெரியோர்களுடைய அறிவு நிறைந்த அனுபவம் நிறைந்த சொற்களை எல்லாம் அந்த சொற்களின் சுவைகளை அறியாமல் செவியில் சுவை உணரா அப்படின்னா காது அந்த சுவை இருக்கு கேள்வி சுவை கேள்விச்சுவை அதன் மூலம் உள்ளத்துக்குள்ள சிந்திக்கிற சுவை ஆக பெரியோர்களுடைய சொற்கள் நம்முடைய சிந்தையை திருத்துவது செவிக்கும் சிந்தைக்கும் இனிமை பயக்கக்கூடியது என்றெல்லாம் பெரியோர்கள் சொல்லுகிறார்கள் ஆகவே செவியினுடைய சுவையை உணராமல் எளிமையாக புரிகிறது பாருங்கள் காதுகள் வழியாக நுகரப்படும் சுவைகளை அறியாமல் வாய் வாயில் இருக்கிற நாக்கு நாள் வாயின்னு இந்த இடத்துல வாயில் இருக்கிற நாக்குன்னு அர்த்தம் நாக்கு உண்ணப்படும் உணவின் சுவைகளை அறியும் அறிவினை உடைய வாயில் இருக்கக்கூடிய நாக்கு உண்ணப்படும் உணவின் சுவைகளை எல்லாம் அறியக்கூடிய சக்தி நமக்கு இருக்கு ஆனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அது நம்முடைய உடம்பைக்கெடுத்து மனசைக்கெடுத்து பிறவியவே வீணாக்கிடும் அதனால் சொல்கிறார் மாக்களுங்கிறார் மக்கள்னு சொல்கிறதுக்கு பதிலாக மாக்களுங்கிறர் மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் விலங்கனையர்ன்னு சொன்னார் இல்லையா கல்லாமை அப்படி மனித உடம்பில் இருக்கக்கூடிய மிருகங்கள் அவியினும் வாழினும் என் அவர்கள் இருந்தால் என் அவியினும்னா இறந்து போனாலும் வாழினும் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் என் அவர்களுக்கும் உலகத்துக்கும் என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது கருத்து அதாவது காதுகள் வாயிலாக நுகரப்படும் சுவைகளை உணராமல் வாயிலுள்ள நாக்கினால் உண்ணப்படும் உணவின் சுவைகளை அறியும் அறிவினை மனிதர்களைப் போன்று இருக்கின்ற மாக்கள் இறந்தாலும் வாழ்ந்தாலும் அவர்களுக்கும் உலகத்துக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறதத்தான் இங்கே சொல்லுகிறார் ஆக செவியினால் பெரும்படியான அறிவை பெறாமல் நாக்கினால் அறுசுவையை மாத்திரம் சுவைக்கும் தன்மை தெரிந்த மாந்தர் இருந்தால் என்ன இறந்தால் என்ன செவியினால் பெறுகின்ற சுவை நிலைத்து இருக்கின்றது காது வழியாக கேட்கக்கூடிய சத்விஷயங்களுடைய ரசம் சுவையானது பிறவிதோறும் தொடர்ந்து வரும் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வின் அருளியா வள்ளுவர் நாக்கோட சுவை அப்படி இல்லை நாக்கில் பொருள் படுறபோது தான் அதனோட ருச்சி தெரியும் அதுக்கப்புறம் அதை ரீகலெக்ட் பண்ண முடியாது ஆனால் மகான்கள் உபதேசத்தை நம்ம ரீகலெக்ட் பண்ணி அதாவது அதை மீண்டும் திரும்ப சிந்தித்து பார்த்தோமே ஆனால் அதனுடைய சுவை இன்னும் கூடும் ஆனால் இந்த உணவு சுவை இருக்கிறது அது அதுக்கப்புறம் கிடையாது செவி சுவை வந்து அறிவை தொடுகிறது அது அறிவை வளர்க்கிறது நிலையான இன்பத்தை கொடுக்கறது ளவிலே நிறுத்துகிறேன் இந்த கருத்தினுடைய தொடர்ச்சியை நாளை திருவள்ளுவர் திருவருளால் சிந்திப்போமாக வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்